ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து கலியுகிஷித்தர்மா என்ற பகுதியை விரிவாக பார்த்தன் வரும் அதாவது இந்த கலிகாலத்தில் நம்மால் செய்ய என்று இருந்தாலும் கூட சில காரியங்களை கட்டாயம் செய்யக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதற்கு கலி என்று பெயர் அது என்னென்ன அதை எப்படி நாம் தவிர்க்கணும் அதுபோல நம்மால் செய்யும்படியாக எப்படி நேர்றது என்பதை விரிவாக பார்த்துன்னு வரும் இதுபோல் கலி நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதில் இரண்டு மாத்திரம் நாம் விரிவாக பார்த்துருக்கோம் ஒன்றோ பெண் குழந்தைகளுக்கு இரண்டாவதாக கல்யாணம் புனருத்வாகம் அப்படின்னு அதையும் ஜேஷ்டாம்சம் என்பதையும் விரிவாக பார்த்தோம் இதுபோல் இன்னும் நிறையா சொல்லப்பட்டிருக்கு அதையெல்லாம் ஒவ்வொன்றாக வரிசையாக பார்க்க போகிறோம் அதற்கு நடுவில் மகாலய பட்சம் சமீபத்திலே வந்துட்டதுனாலே இந்த மகாலய பட்சத்தில் பதினாறு நாட்களிலும் தர்ப்பணம் செய்யணும் இந்த பதினாறு தர்ப்பணங்களும் ஷண்ணவதி தர்ப்பண முறையில் வருது அப்படிங்கிறதுனாலே இந்த ஷன்னவதி தர்ப்பண முறை என்பது என்ன அதை எப்படி நாம் கடைபிடிக்கணும் என்பதை விரிவாக பார்த்த பிறகு கலி விரிவாக பார்க்கலாம் இந்த ஷண்ணவதி தர்ப்பண முறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஷண்ணவதி அப்படின்னா தொண்ணூற்றி என்ற நம்பரை குறிக்கிறது தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது தான் பேர் அதாவது நம்முடைய பித்திருக்கலையை உத்தேசித்து ஒரு வருஷத்தில் நாம் கட்டாயம் தொண்ணூற்றி ஆறு ஸ்ராத்தங்களை செய்யணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் தொண்ணூற்றி நாம் செய்யணும் நம்முடைய பித்தர்க்கலையை உத்தேசித்து குறைந்த பட்சம் அதிகபட்சமாக நிறைய வரும் அதாவது கிரகணங்கள் வந்தால் அதிகப்படியாக வரும் அதேபோல் நாந்தி ஸ்ராத்தம் பண்ணுறது இவைகள்லாம் தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு வரக்கூடியது ஆனால் அடிப்படையாக இந்த 96 ஆறு ஸ்ராத்தங்களை நாம் ஒரு வருடத்தில் நம்முடைய பிதர்களை உத்தேசித்து செய்யணும் அமாயுக மனுக்கிராந்தி திருதிபாத்த மகாலயா அன்வஷ்டக்கியெஞ்ச பூர்வேத்யுகோ ஷண்ணவத்திய பிரகீர்த்தித்தா என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது அமாவாஸ்யா யுகாதி மன்வாதி சங்கிரமணம் வைத்திருதி வியதிபாதம் மகாலயம் திஸ்ரோஷ்டகா என்று எட்டு விதமாக பிரிச்சு இந்த எட்டையும் சேர்த்து தொண்ணூற்றி வருது ஒரு வருடத்தில் அது ஒவ்வொன்றும் எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்பர் வாரியாக பார்க்க போகிறோம் இந்த ஷண்ணவதி தர்ப்பணம் என்பதை யார் செய்யணும் அப்படின்னா நம் தகப்பனார் காலமான பிறகு இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்களிலே நமக்கு அதிகாரம் வருது அதுவரையிலும் நமக்கு எந்த ஒரு பித்திருக்கர்மாக்கள்லேயும் அதிகாரமில்லை என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது நஜீவ பிதகொரியாது ஸ்ராத்தமிஷ்டி மிருதே திஜகா ஏபிய ஏவ பிதா குறியாது தேபிய குர்வீத சாக்னிகா என்று காண்பிக்கிறது நம்முடைய பிதர்கலையை உத்தேசித்து நாம் செய்யக்கூடியதான பிதகர்மாக்கள் நம் தகப்பனாரிடமிருந்துதான் ஆரம்பிக்கிறது என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது இவனுடைய தகப்பனாரை உத்தேசித்துதான் எந்த ஒரு பித்திருக்கர்மாக்களையும் நமக்கு அதிகாரம் வருது இரண்டு இடங்களை தவிர அதாவது ஸ்ரௌத்த அனுஷ்டானங்கள் அக்னிஹோத்திரம் செய்பவர்கள் செய்யக்கூடியதான கர்மாக்களே கர்மாக்களிலே நிறைய இடங்களில் பித்திருக்களுக்கு பாகம் வருது இரண்டாவது நாந்தி ஸ்ராத்தம் இது இரண்ட தவிர வேறு எங்கேயுமே நேரடியாக நாம் பித்திருக்களை உத்தேசித்து ஸ்ராத்தம் என்பது கிடையாது அதே நாளேதான் நாம் தினமும் செய்யக்கூடியதான பிரம்மயஜத்தில் தர்ப்பணம் வருது தேவ ரிஷி பிதிரு தர்ப்பணம் என்று வருது செய்யணும் அங்கே பண்ணுற பொழுது தேவதர்ப்பணம் செய்து ரிஷி தர்ப்பணம் செய்து பிதிருதர்ப்பணம் உண்டா கிடையாதா அப்படின்னு வர்ற பொழுது தன் ஜீவிச்சு இருக்கிற வரையிலும் பிதகர்மாக்களே அதிகாரம் இல்லை என்பதனாலே தான் பிதிருதர்ப்பணம் இல்லாமல் பிரம்மயஜம் செய்யணும் என்று சில மகர்ஷிகள் ஏற்றுக்கொண்டிருக்கா சில பேருடைய அபிப்பிராயம் என்னன்னா அங்கே பிதர்கள் என்று பொதுவாக தான் சொல்லியிருக்கு ஆகையினாலே தன் தகப்பனாரிடமிருந்துன்னு பொதுவாக பிதர்களை உத்தேசித்து செய்யணும் என்று சொல்வதனாலே அனைவரும் அந்த பிதிரு செய்யலாம் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஆனால் நம் தர்மசாஸ்திரப்படி பார்க்கிற பொழுது நம் நம்முடைய தகப்பனாரை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்து பிதற்களுக்கும் நாம் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு இருப்பதனாலே தகப்பனார் ஜீவிச்சிருக்கிற வரையிலும் பிதிருதர்ப்பணத்தில் அதிகாரம் கிடையாது என்பதுதான் தர்மசாஸ்திரத்தினுடைய பார்வை சபித்து பிதகிருத்தியேஷு அதிகாரோ ந வித்தியே நீவந்தமதிக்கிரம கிச்சித் தியாதிஸ்ரு என்று தர்மசாஸ்திரம் அதாவது சபிது அப்படின்னா தகப்பனார் உயிரோடு இருக்கிற பொழுது தகப்பனாரோடு உள்ளவனுக்கு பித்திருக்கியேஷு அதிகாரோ நவித்தியே எந்த பித்திருக்காரியங்களிலும் அதிகாரம் கிடையாது நஜீவந்தமதிக்கிரம கிஞ்சித் தத்யா ஜிதிஸ்ருதி பொதுவான பிதற்களை தான் என்று தன்னுடைய தகப்பனாரை தவிர்த்து பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறேன் ஆகினாலே பல ரிஷிகளுடைய அபிப்பிராயம் என்னென்னா தகப்பனார் ஜீவிச்சிருக்கிற பொழுது பிரம்மயஜத்தில் கூட பித பிதிருதர்ப்பணம் கூடாது என்பதுதான் மகர்ஷிகளுடைய அபிப்பிராயமாக தெரிகிறது ஆகையினாலே தான் நாந்தீஸ்ராத்தம் பண்ணுற பொழுது கூட தகப்பனார் ஜீவிச்சு இருந்தால் ஜனகசிய என்று சேர்த்துக்கணும் அதாவது என்னுடைய எந்த பித்திருக்களை உத்தேசித்து பிதகர்மாக்களை செய்கிறாரோ அந்த பித்திருக்களுக்கு அப்படி தான் நாம் நாந்தீஸ்ராத்திலே சொல்கிறோம் அப்படி சொல்லணும் இன்னும் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலே உட்புகுந்து பார்த்தோமானால் தகப்பனார் அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் அதாவது பித்ரு பிதாமக பிரபிதாமகர்கள் மூன்று பேரும் ஜீவிச்சு இருந்தால் அவன் நாந்தீஸ்ராத்தமே செய்ய வேண்டியதில்லை என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது சூக்ஷ்மமாக பார்த்தோமானால் மூன்று தலைமுறை ஜீவிச்சு இருந்தால் என் அவன் செய்யக்கூடியதான அவன் குழந்தைக்கு செய்யக்கூடியதான எந்த ஒரு கர்மாக்களிலும் நாந்தீஸ்ராத்தம் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரௌதா அனுஷ்டானங்களிலே மாத்திரம் அதாவது அக்னிஹோத்திரம் செய்பவர்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள்லே மாத்திரம்தான் நேரடியாக பிதற்களை உத்தேசித்து பாகங்கள் அந்த எஜமானர் கொடுப்பார் தகப்பனார் தாயார் உயிரோடு இருந்தாலும் கூட அது ஸ்ரௌதா அனுஷ்டானங்களிலே மாத்திரம்தான் ஆகினாலே தான் ஸ்ராத்தமிஷ்டி மிருதேத்விஜகா என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இஷ்டி அப்படின்னா ஸ்ரௌத்த கர்மான அர்த்தம் ஸ்ரௌத கர்மாவை தவிர்த்து மற்ற எந்த இடங்களிலும் நேரடியாக பிதற்களுக்கு பாகம் என்பது கிடையாது தகப்பனார் காலமான பிறகுதான் நமக்கு இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்களில் பித்திருக்கர்மாக்கள்லே அதிகாரம் வருது ஆனால் சில இடங்கள்லே மாத்திரம் பித்தர்களுக்கு நேரடியாக செய்கிறோம் அது எங் அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்